நிச்சயமாக நீங்கள் அல்லாஹை தோற்கடிக்க முடியாதவர்கள் என்பதையும் நிச்சயமாக அல்லாஹ் இழிவுபடுத்துவான் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் விலகிக்கொண்டார்கள் என்பதை ஹஜ் அக்பர் மாபெரும் ஹஜ்ஜுடைய நாளில் மனிதர்களுக்கு அல்லாகவும் அவனுடைய தூதரும் வெளிப்படையாக அறிவிக்கின்றனர் எனவே நீங்கள் இணை வைப்பதிலிருந்து மனம் திரிந்து விலகிக்கொண்டால் அது உங்களுக்கே நலமாகும் புறக்கணித்துவிட்டால் நிச்சயமாக நீங்கள் அல்லாஹரை தோற்கடிக்க முடியாதவர்கள் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் நபியே நிராகரிப்போருக்கு நோயினை தரும் வேதனை இருக்கிறது என்று நீர் கூறுவீராக ஆனால் நீங்கள் உடன்படிக்கை செய்து இந்த முஷ்ரிக்குகளில் எவர்கள் உடன்படிக்கையில் உங்களுக்கு எதையும் குறைத்து விடாமலும் உங்களுக்கு விரோதமாக எவருக்கும் உதவி செய்யாமலும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்களின் உடன்படிக்கையை அதன் காலக்கெடுவரையில் பூரணமாக நிறைவேற்றுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பயபக்தி உடையோரை நேசிக்கின்றார் போர் விளக்கப்பட்ட துல்காதா துல்ஹ் முஹர்ரம் ரஜப் ஆகிய நான்கு சங்கைமிக்க மாதங்களும் கழிந்துவிட்டால் முஷிரிக்குகளை கண்ட இடங்களில் வெட்டுங்கள் அவர்களை பிடியுங்கள் அவர்களை முற்றுகை இடுங்கள் ஒவ்வொரு பதுங்கும் இடத்திலும் அவர்களை குறிவைத்து உட்கார்ந்திருங்கள் ஆனால்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 அவர்கள் அல்லாஹுவின் வசனங்களை சொற்ப விலைக்கு வருகின்றனர் நிச்சயமாக அவர்கள் செய்து கொண்டிருந்த காரியங்கள் மிகவும் கெட்டவை அவர்கள் உறவினர்கள் அவருடன் செய்திருக்கும் உடன்படிக்கையை பற்றியும் அவர்கள் பேணி நடந்து கொள்ள மாட்டார்கள் மேலும் நிச்சயமாக இவர்களே வரம்பு மீறியவர்கள் ஆவார்கள் ஆயினும் அவர்கள் தௌபா செய்து மனம் திரும்பி தம் தவறுகளில் இருந்து விலகி கொழுகையை கடைபிடித்து ஜகாத்தையும் முறையாக கொடுத்து வருவார்களானால் அவர்கள் உங்களுக்கு மார்க்க சகோதரர்களே இவ்வாறே நாம் அறிவுள்ள சமூகத்தினருக்கு நம் வசனங்களை விளக்குகிறோம் அவர்களுடைய உடன்படிக்கைக்கு பின் தம் சத்தியங்களை அவர்கள் முறைத்துக் கொண்டு உங்களுடைய மார்க்கத்தை பற்றியும் இழித்து குறை சொல்லிக் கொண்டிருப்பார்களானால் தலைவர்களுடன் போர் புரியுங்கள் ஏனெனில் அவர்களுடைய சத்தியங்கள் நிலைத்திருக்கவில்லை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 மூமீன்களே உங்களில் யார் அல்லாஹுவின் பாதையில் போர் செய்தனர் என்பதையும் அல்லாக வேறு எவரையும் அந்தரங்க நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளவில்லை அல்லாஹ் உங்களை சோதித்து அறியாத நிலையில் நீங்கள் விட்டுவிடப்படுவீர்கள் என்று நினைக்கின்றீர்களா அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றையெல்லாம் அங்கு அறிந்தவனாகவே இருக்கின்றான் தங்கள் குஃப்ரின் மீது தாங்களே சாட்சி சொல்லிக் இந்த முஷ்ரிக்குகளுக்கு அல்லாஹுவின் மஸ்ஜிதுகளை பரிபாலனம் செய்ய உரிமையில்லை அவர்களுடைய நற்களமங்கள் யாவும் பயன் தராது அழிந்து விட்டனர் அவர்கள் எந்தெந்தும் நரகத்தில் தங்கிவிடுவார்கள் அல்லாஹுவின் மஸ்ஜிதுகளை பரிபாலனம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹுவின் மீதும் இறுதி நாள் மீதும் ஈமான் கொண்டு கொள்கையை கடைபிடித்து ஜக்காத்தை முறையாக கொடுத்து அல்லாஹ் அல்லாத வேறு எதற்கும் அஞ்சாதவர்கள்தான் இத்தகையவர்தான் நேர்வழியில் இருப்பதாக நம்பத்தக்கவர்கள்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 அல்லாஹுவின் பாதையில் அறப்போர் செய்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹுவிடம் மகத்தான பதவிகள் உண்டு அவர்கள்தான் நிச்சயமாக வெற்றியாளர்கள் அவர்களுக்கு அவர்களுடைய இறைவன் தன்னுடைய கிருபையையும் திரு பொருத்தத்தையும் அளித்து சுவனவதிகளையும் தருவதாக நன்மாராயம் கூறுகிறார் அங்கு அவர்களுக்கு நிரந்தரமான பாக்கியங்கள் உண்டு அவற்றில் அவர்கள் எந்தென்றும் தங்குவார்கள் நிச்சயமாக அல்லாஹ அவர்களுக்கு மகத்தான நற்கூலி உண்டு ஈமான் கொண்டவர்களே உங்கள் தந்தைமார்களும் சகோதரர்களும் ஈமனை விட்டு குஃபுரை நேசிப்பார்களானால் அவர்களை நீங்கள் பாதுகாப்பாளர்களாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் உங்களில் யாரேனும் அவர்களை பாதுகாப்பாளர்களாக எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அவர்கள் அநியாயக்காரர்களாவார்கள் நபியே நீர் கூறும் உங்களுடைய தந்தைமார்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய சகோதரர்களும் உங்களுடைய மனைவிமார்களும் உங்களுடைய குடும்பத்தார்களும்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 உங்களுக்கு பல போர்க்களங்களில் உதவி செய்திருக்கின்றான் நினைவு கூறுங்கள் ஆனால் புனேன் போர் நடந்த அன்று உங்களை பெருமகிழ்ச்சி கொள்ளச் செய்த உங்களுடைய அதிகமான மக்கள் தொகை உங்களுக்கு எவ்வித பயனும் அளிக்கவில்லை மிகவும் பரந்த பூமி உங்களுக்கு அப்போது சுருக்கமாகிவிட்டது அன்றையும் நீங்கள் புறங்காட்டி பின்வாங்கலானீர்கள் பின்னர் அல்லாஹ் தன்னுடைய தூதர் மீதும் பூமி மீதும் தன்னுடைய சாந்தியை இறக்கி அருளினார் நீங்கள் பார்க்க முடியா படைகளையும் இறக்கி வைத்தார் அதன் மூலம் நிராகரிப்போரை வேதனைக்குள்ளாக்கினான் இன்னும் இதுவே நிராகரிப்போரின் கூலியாகும் அல்லாஹ் இதற்கு பின்னரும் தான் ஆடியவருக்கு அவர்கள் மனந்தெரிந்தோரினால் மன்னிப்பு அளிக்கின்றான் அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் சிறுவை செய்பவனாகவும் இருக்கின்றான் ஈமான் கொண்டவர்களே நிச்சயமாக இணை வணங்குவோர் அசுத்தமானவர்களே ஆதலால் அவர்களின் ஆண்டுக்கு பின்னர்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 வற்றை ஹராம் எனக் கருதாமலும் உண்மை மார்க்கத்தை ஒப்புக்கொள்ளாமலும் இருக்கிறார்களோ அவர்கள் தம் கையால் கீழ்படிதலுடன் கப்பம் கட்டும் வரையில் அவர்களுடன் போர் புரியுங்கள் யூதர்கள் நபி ருசைரை அல்லாஹுடைய மகன் என்று கூறுகிறார்கள் கிறிஸ்தவர்கள் ஈசா நசீஹை அல்லாஹுடைய மகன் என்று கூறுகிறார்கள் இது அவர்கள் வாய்களால் கூறும் கூற்றேயாகும்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 அவன் அவர்கள் இணை வைப்பவற்றை விட்டு மிகவும் பரிசுத்தமானவன் தம் வாய்களைக் கொண்டே அல்லாஹுவின் ஒளியை ஊதி அணைத்துவிட அவர்கள் விரும்புகிறார்கள் ஆனால் காபிர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் தன் ஒளியை பூர்த்தியாக்கி வைக்காமல் இருக்க மாட்டான் அவனே தன் தூதரை நேர்வழியுடனும் சத்திய மார்க்கத்துடனும் அனுப்பி வைத்தான் முஷ்ரிக்குகள் இணை வைப்பவர்கள் இம்மார்க்கத்தை வெறுத்த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 இவர்களுக்கெல்லாம் நோவினை செய்யும் வேதனை உண்டு என்று நீர் நன்மாராயம் கூறுவீராக நபியே அவர்களுக்கு நீர் அந்த நாளை நினைவூட்டுவீராக அன்று அவர்கள் சேமித்து வைத்த செல்வத்தை நரக நெருப்பில் இட்டு காய்ச்சி அதை கொண்டு அவர்களுடைய நெற்றிகளிலும் விழா புறங்களிலும் முதுகுகளிலும் சூடு கோடப்படும் இன்னும் இதுதான் நீங்கள் உங்களுக்காக சேமித்து வைத்தது ஆகவே நீங்கள் சேமித்து வைத்ததை சுவைத்து பாருங்கள் என்று கூறப்படும்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 அவ்வாறே நீங்கள் அனைவரும் அவர்கள் எல்லோருடனும் போர் புரியுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பயபக்தி உடையோருடனேயே இருக்குங்கான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் போர் செய்யக்கூடாது என்று தடுக்கப்பட்ட இம்மாதங்களை அவர்கள் தங்கள் விருப்பப்படி முன்னும் பின்னும் ஆக்குவதெல்லாம் குஃப்ரையே நிராகரிப்பையே அதிகப்படுத்துகிறது இதனால் நிராகரிப்பவர்களே வழிகெடுக்கப்படுகின்றனர் ஏனெனில் ஒரு வருடத்தில் அம்மாதங்களில் போர் புரிவதை அனுமதிக்கப்பட்டதாகக் கொள்கிறார்கள் மற்றொரு வருடத்தில் தடுத்து விடுகின்றனர் இதற்கு காரணம் தாங்கள் தடுத்துள்ள மாதங்களின் எண்ணிக்கையை அல்லாஹ் தடுத்திருக்கும் மாதங்களின் எண்ணிக்கை சரியாக்கி அல்லாஹ் தடுத்திருக்கும் மாதங்களையும் தாங்கள் ஆபமாக்கிக் கொள்வதற்காகத்தான் அவர்களின் இத்தீச்செயல்கள் அவர்களுக்கு ஷைத்தானால் அழகாக்கப்பட்டுவிட்டன அல்லாஹ் காபிர்கள் கூட்டத்தை நேர்வழியில் செலுத்த மாட்டான் ஈமான் கொண்டவர்களே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 அப்போது அவர் மீது அல்லாஹ் தன் சாந்தியை இறக்கி வைத்தார் மேலும் நீங்கள் பார்க்க முடியா படைகளைக் கொண்டு அவரை பலப்படுத்தினான் நிராகரிப்போரின் வாக்கை கீழாக்கினான் ஏனெனில் அல்லாஹின் வாக்குதான் எப்போதும் மேலோங்கும் அல்லாஹ் பேராற்றல் உடையோனாகவும் ஞானமிக்கோனாகவும் இருக்கின்றான் நீங்கள் சொற்பமான போர் தளவாடங்களை கொண்டிருந்தாலும் சரி நிறைய போர் தளவாடங்களை கொண்டிருந்தாலும் சரி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 அல்லாஹுவின் மீதும் இறுதி நாளின் மீதும் ஈமான் கொண்டவர்கள் தங்கள் பொருட்களையும் உயிர்களையும் அர்ப்பணம் செய்து போர் புரியாமல் இருக்க உம்மிடம் அனுமதி கேட்கவே மாட்டார்கள் பயபக்தி உடையவர்களை அல்லாஹ் நன்கறிவார் போரில் கலந்து கொள்ளாதிருக்க உம்மிடம் அனுமதி கேட்பவர்கள் எல்லாம் அல்லாஹுவின் மீதும் இறுதி நாள் மீதும் ஈமான் கொள்ளாதவர்கள்தான் அவர்களுடைய இருதயங்கள் சந்தேகத்தில் இருக்கின்றன ஆகவே அவர்கள் தம் சந்தேகங்களிலேயே இங்கும் அங்கும் உழலுகின்றனர் அவர்கள் போருக்கு போருக்குறப்பட நாடி இருந்தால் அதற்கு வேண்டிய தயாரிப்புகளை செய்திருப்பார்கள் எனினும் அவர்கள் புறப்படுவதை அல்லாஹ் வெறுத்து அவர்கள் புறப்படாதவாறு தடை செய்து விட்டால் போரில் கலந்து கொள்ள முடியாத பெண்கள் முதியவர்களைப் போல் தங்குபவர்களுடன் நீங்களும் தங்கிவிடுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டது உங்களுடன் சேர்ந்து அவர்களும் புறப்பட்டிருந்தால் ஒழுங்கீனத்தை தவிர வேறு எதையும் அவர்கள் உங்களுக்கு அதிகப்படுத்தி இருக்க மாட்டார்கள் மேலும்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 அதுவரை குழப்பம் செய்யவே தங்கியிருக்க எனக்கு அனுமதி தாருங்கள் உள்ளாக்காதீர்கள் என்று சொல்வோரும் அவர்களிடையே இருக்கிறார்கள் அவர்கள் ஆளவில்லையா மேலும் நிச்சயமாக நரகம் காபிர்களை எல்லா பக்கங்களில் சுற்றி வளைத்துக் உமக்கு ஏதாவது ஒரு நன்மை ஏற்பட்டால் அது அவர்களுக்கு துக்கத்தை தருகின்றது உமக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் அவர்கள் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய காரியத்தில் முன்னரே எச்சரிக்கையாக இருந்து கொண்டோம் என்று கூறிவிட்டு மிக்க மகிழ்ச்சியுடன் சென்று விடுகிறார்கள் நிச்சயமாக அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு ஒன்றும் எங்களை அணுகாது அவன் எங்களுடைய பாதுகாவலன் என்று நபியே நீர் கூறும் மோமீன்கள் அல்லாஹுவின் மீதே பூரண நம்பிக்கை வைப்பார்களாக நபியே கூறுவீராக வெற்றி அல்லது மரணம் ஆகிய இரு அழகிய நன்மைகளில் ஒன்றை தவிர வேறு எதையும் நீங்கள் எங்களுக்காக எதிர்பார்க்க முடியுமா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 என்று கூறியிருப்பார்களானால் அது அவர்களுக்கு நன்மையாக இருக்கும் ஜக்காத் என்னும் தானங்கள் தரித்திரர்களுக்கும் ஏழைகளுக்கும் தானத்தை வசூல் செய்யும் ஊழியர்களுக்கும் இவர்களுடைய நெஞ்சங்கள் இஸ்லாத்தை தழுவிக்கொண்டரவோ அவர்களுக்கும் அடிமைகளை விடுதலை செய்வதற்கும் கடன் பட்டிருப்பவர்களுக்கும் அல்லாஹுவின் பாதையில் வழி போக்கருக்குமே உரியவை என ஏற்படுத்திய கடமையாகும் அல்லாஹ் யாவும் அறிமுன் மிக்க ானடையோம் இந்த நபியிடம் யார் எதை சொன்னாலும் அவர் கேட்டுக் கொள்பவராகவே இருக்கிறார் என கூறி நபியை துன்புறுத்துவோரும் அவர்களில் இருக்கிறார்கள் நபியே நீர் கூறும் நபி அவ்வாறு செவியேற்பது உங்களுக்கே நன்மையாகும் அவர் அல்லாஹுவை நம்புகிறார் மோமீன்களையும் நம்புகிறார் அந்தியும் உங்களில் ஈமான் கொண்டவர்கள் மீது அவர் கருணையுடையவராகவும் இருக்கின்றார் எனவே எவர்கள் நம் ரசூலை துன்புறுத்துகிறார்களோ அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை உண்டு நோமீன்களை உங்களை திருப்திப்படுத்துவதற்காக உங்களிடத்தில் அவர்கள் அல்லாஹுவின் மீது சத்தியம் செய்கிறார்கள் அவர்கள் உண்மையாகவே மூமீன்களாக இருந்தால் அவர்கள் திருப்திப்படுத்த மிகவும் தகுதியுடையவர்கள் அல்லாகுவும் அவனுடைய ரசூலும் தான் எவர்கள் அல்லாஹுவுக்கும் அவன் ரசூலுக்கும் விரோதம் செய்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களுக்காகத்தான் நரக நெருப்பு இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லையா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 காஹிர்களுக்கும் அல்லாஹ் நரக நெருப்பையே வாக்களித்துள்ளான் அதில் அவர்கள் நிலையாக தங்கிவிடுவார்கள் அதுவே அவர்களுக்கு போதுமானதாகும் இன்னும் அல்லாஹ் அவர்களை சபித்துள்ளான் அவர்களுக்கு வேதனையும் உண்டு நயவஞ்சகர்களே உங்களுடைய நிலைமை உங்களுக்கு முன் இருந்தவர்களின் நிலைமையை ஒத்திருக்கிறது அவர்கள் உங்களை விட வலிமை மிக்கவர்களாகவும் செல்வங்களிலும் மக்களிலும் மிகைத்தவர்களாகவும் இருந்தார்கள் இவ்வுலகில்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 நோய்மீனான பெண்களும் ஒருவருக்கொருவர் உற்ற துணைவர்களாக இருக்கின்றனர் அவர்கள் நல்லதை செய்ய தூண்டுகிறார்கள் தீயலை விட்டும் விளக்குகிறார்கள் தொழுகையை கடைபிடிப்பார்கள் ஏழை வரியாகிய ஜக்காட்டை முறையாக கொடுத்து வருகிறார்கள் அவன் தூதருக்கும் வழிபடுகிறார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் சீக்கிரத்தில் கருணை புரிவான் நிச்சயமாக அல்லாஹ் வல்லமை மிக்கவனாகவும்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 அதுவே மகத்தான பெரும் பாக்கியமாகும் நபியே காபிர்களுடனும் நீர் ஜிகாது செய்வீராக மேலும் அவர்களை கண்டிப்பாக நடத்துவீராக மறுமையில் அவர்களுடைய புகலிடம் நரகமே தங்கும் இடங்களிலெல்லாம் அது மிகவும் கெட்டது இவர்கள் நிச்சயமாக குஃப்ருடைய சொல்லை சொல்லிவிட்டு அதை சொல்லவே இல்லை என்று அல்லாஹுவின் மீது சத்தியம் செய்கிறார்கள் அவர்கள் இஸ்லாம் ஆர்க்கத்தை ஏற்றுக்கொண்ட பின் இருக்கின்றனர்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 தம் வாக்குறுதியில் இருந்து மாறி அதை நிறைவேற்றாது பின்வாங்கிவிட்டனர் எனவே அவர்கள் அல்லாஹ்விடம் செய்த வாக்குறுதிக்கு செய்தாலும் அவர் பொய் சொல்லிக்கொண்டே இருந்ததினாலும் அல்லாஹ் அவர்களுடைய இருதயங்களில் தன்னை சந்திக்கும் இறுதி வரையில் நயவஞ்சகத்தை போட்டுவிட்டான் அவர்களுடைய இலக்கசிய எண்ணங்களையும் அவர்களுடைய அந்தரங்க ஆலோசனைகளையும் அல்லாஹ் அறைவான் என்பதையும் இன்னும் மறைவானவற்றையெல்லாம் நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிபவனாக இருக்கின்றான் என்பதையும் அவர்கள் அறியவில்லையா இந் நயவஞ்சகர்கள் மூமீன்களில் தாராளமாக தர்மம் செய்பவர்களையும் வேறு பொருள்கள் எதுவும் இல்லாததால் தங்கள் உழைப்பை தானமாக கொடுப்பவர்களையும் குறை கூறி ஏலனமும் செய்கிறார்கள் இவர்களை அல்லாஹ் ஏலனும் செய்கின்றான் இவர்களுக்கு நோவினை தரும் வேதனையும் உண்டு நபியே நீர் இவர்களுக்காக பாவமன்னிப்பு கோரினாலும்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 குற்றம் பிடிக்கப்பட வேண்டியவர்கள் யாரெனில் தாம் செல்வர்களாக இருந்தும் போருக்குச் செல்லாதிருக்க உம்மிடம் அனுமதி கோரி பின்தங்கி இருப்பவர்களுடன் தாங்களும் அவர்கள்தான் அவர்களுடைய இருதயங்கள் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான் ஆகவே அவர்கள் இதன் இழிவை அறியமாட்டார்கள் மூமீன்களே போரிலிருந்து வெற்றியோடு நீங்கள் அவர்களிடம் திரும்பிய போருக்கு வராமல் இருந்தது பற்றி உங்களிடம் வந்து புகழ் கூறுகின்றனர் கூறுங்கள்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 காலச்சூழலில் சிக்கி துன்பம் அடைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் அவர்கள் மீதுதான் கெட்ட காலம் சுழந்து கொண்டிருக்கிறது இன்னும் அல்லாஹ் எல்லாவற்றையும் கேட்பவனாகவும் யாவற்றையும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான் காட்டறவிகளில் அல்லாஹுவின் மீதும் இறுதி நாள் மீதும் நம்பிக்கையை கொள்பவர்களும் இருக்கின்றார்கள் ராம் தர்மத்திற்காக செலவு செய்வது தங்களுக்கு அல்லாஹுவின் நெருக்கத்தையும் இறைதூதரின் ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தரும் என நம்புகிறார்கள் நிச்சயமாக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 அவர்களுடைய செல்வத்திலிருந்து தர்மத்துக்கானதை எடுத்துக்கொண்டு அதனால் அவர்களை உள்ளும் புறமும் தூய்மையாக்குவீராக இன்னும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வீராக நிச்சயமாக உம்முடைய பிரார்த்தனை அவர்களுக்கு சாந்தியும் ஆறுதலும் அளிக்கும் நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் செவி உருவோனாகவும் இருக்கின்றான் நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களிடம் இருந்து கவுபாவை மன்னிப்பு கோருதலை ஒப்புக்கொள்கிறான் என்பதையும் அவர்களுடைய தர்மங்களை பெற்றுக் கொள்கிறான் என்பதையும் அவர்கள் அறியவில்லையா மெய்யாகவே அல்லாஹ் அவுபாவை ஏற்று மன்னிப்பு அருள்பவன் பெரு திருவையாளன் நபியே அவர்களிடம் நற்செயல்களை செய்யுங்கள் திடனாக உங்கள் செயல்களை அல்லாகவும் அவன் தூதரும் மூங்குகளும் பார்த்துக் கொண்டுதான் இருப்பார்கள் மேலும் ரகசியங்களையும் பரிசியங்களையும் அறியும் இளைவனிடத்தில் நீங்கள் மீட்டப்படுவீர்கள் அப்பொழுது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 அதுவும் சரிந்து பொடிப்பொடியாக நொறுங்கி அவருடன் நரக நெருப்பில் விழுந்துவிடும் கட்டடத்தை அமைத்தவரா அல்லா அநியாயக்கார மக்களை நேர்வழியில் நடத்த மாட்டான் சந்தேகத்துடன் அவர்கள் துண்டு துண்டாகும் வரையில் உறுத்திக்கொண்டே இருக்கும் அல்லாஹ் எல்லாம் அறிபவனாகவும் ஞானமுடையாகவும் இருக்கின்றான் நிச்சயமாக அல்லாஹ் மோமீன்களின் உயிர்களையும் பொருள்களையும்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 அவர்களை அல்லாஹ் மன்னித்தான் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக்க கிருவை உடையவனாகவும் இருக்கின்றான் அல்லாஹுவுக்கு அஞ்சுங்கள் மேலும் உண்மையாளர்களுடன் நீங்களும் ஆகிவிடுங்கள் மதினாவாசிகளானாலும் சரி அல்லது அவர்களை சூழ்ந்திருக்கும் காட்டறவிகளானாலும் சரி அவர்கள் அல்லாஹுவின் தூதரை பிரிந்து பின்தங்குவதும்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 நிச்சயமாக அல்லாம் பயபக்தி உடையவர்களுடன் இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஏதேனும் அத்தியாயம் உங்களில் யாருடைய அதிகப்படுத்தி விட்டது என்று கேட்பவர்களும் அவர்களில் இருக்கின்றனர் யார் ஈமான் கொண்டிருக்கார்களோ அவர்களுடைய நம்பிக்கையை இது மெய்யாகவே அதிகப்படுத்திவிட்டது இன்னும் அவர்கள் இது குறித்து அடைகிறார்கள் ஆனால் இவர்களுடைய நெஞ்சங்களில் நோய் இருக்கிறதோ அவர்களுடைய நெஞ்சங்களில் உள்ள அசுத்தத்துடன் மேலும் அசுத்தத்தையே அது அவர்களுக்கு அதிகப்படுத்திவிட்டது அவர்கள் காவிர்களாக இருக்கும் நிலையிலே மதிப்பார்கள் ஒவ்வொரு ஆண்டிலும் ஒரு முறையோ இருமுறையோ அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள் என்பதை அவர்கள் காணவில்லையா அப்படி இருந்தும் அவர்கள் தவபா செய்து மீழ்வதும் இல்லை அதுபற்றி நினைவு கூர்ந்து நல்லுணர்ச்சி பெறுவதும் இல்லை புதியதோர் அத்தியாயம் இழக்கப்பட்டால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி உங்களை யாராவது பார்த்து விட்டார்களோ என்று கேட்டுக்கொண்டே திரும்பிப் போய்விடுகின்றனர் அல்லாஹ் அவர்களுடைய நெஞ்சங்களை ஒளியின் பக்கத்தில் இருந்து திருப்பிவிட்டார் காரணம் என்னவெனில் அவர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாத மக்களாக இருக்கின்றனர் மோமீன்களே நிச்சயமாக உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கின்றார் நீங்கள் துன்பத்திற்கு உள்ளாகிவிட்டால் அது அவருக்கு மிக்க வருத்தத்தை கொடுக்கிறது அன்றி